நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் முதல் திரைப்பட இயக்குனர் தாதா சாஹிப் பால்கே என்பவர் இரண்டு அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய மாகாணம் கலிபோர்னியா மூன்று ஆப்பிரிக்க கண்டத்தின் முதல் குடியரசு நாடு லைபீரியா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சாண்ட்விச் அயர்லாந்து என அழைக்கப்படும் தீவு எது இரண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மூன்று ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்